அருள் mm. என்னுடைய பேர் வந்து ஞான பிரகாசம் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் நரசிங்கநத்தம் கிராமத்துல இருக்கேன் இளங்கலை அறிவியல் படிச்சிருக்கிறேன் படிச்சுட்டு அப்போ உள்ள சூழ்நிலையில எளிதில வேலை கிடைக்காத காரணத்தினால என்னுடைய படிப்பை தொடர முடியாம என்னுடைய தந்தையாரின் மரணம் குறிக்கிட்டது அதனால அப்போ உள்ள சூழ்நிலையில என்னால வேலைக்கு போக முடியல அதனால எனக்கு இருந்த அந்த கொஞ்சம் நிலத்துல வந்து விவசாயங்கிற ஒண்ணு வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன் எல்லாரும் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன அப்படிங்கறத நான் முதல் தரையா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு எதற்காக பரப்பு நிலம் விவசாயம் எந்த நீர்வாழ் உயிர்கள் விவசாயம் செய்யறது இல்லை ஊர்வல விவசாயம் செய்யறதில்லை எல்லாமே யாருமே பூமியில தோன்றிய எந்த உயிரினமும் வேளாண்மை என்ற ஒன்றை செய்யவில்லை ஆனால் மனிதர்கள் ஏன் வேளாண்மை செய்கிறார்கள் தண்ணியை நிறுத்தி விளைய வைக்கிறோம் வைத்து பயன்படுத்தக்கூடிய பூசணிக்காய் ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து பயன்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கு இதெல்லாம் இருக்கும் போது எதற்காக உணவுங்கிற நெல்லுங்கிற ஒண்ணு நம்ம வந்து உணவு பொருளாக எடுத்துக்கிட்டு இதை வந்து எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தது அதுவும் தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே எழும்பி நின்று விளையக்கூடிய ஒரு நெல் போய் எதுக்காக நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற கேள்விலாம் எனக்குள்ள தனிமையில வந்தது என்னுடைய தனிமையிலேயே என்னுடைய ஆராய்ச்சிகளை வந்து நான் தொடர்ந்துட்டு இருந்தேன் அப்போ இயற்கை வேளாண்மை பத்தி ஐயா நம்மாளர் அவர்கள் வந்து வெளியில பேசறதுக்கு வந்திருந்தாங்க அப்போ மயிலாடுதுறை ஏவிசி திருமண மண்டபத்தில் ஐயாவோட பேச்சு நடந்தது அப்போ நான் வந்து ஒரு கல்லூரி மாணவன் ரொம்ப கூச்ச சுபாவத்தோட வரும்போது நான் போய் இயற்கை வேளாண்மை பற்றி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வேலையே இல்ல தமிழர் வேளாண்மை அறுவடை செய்ய வேளாண்மை நிலை விதைப்பாங்க அது வந்து தொண்ணூறு நாள்ல ஒரு நெல் வரும் அதை அறுத்துப்பாங்க அடுத்தது நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு நாள்ல ஒரு நெல் அடுத்த நெல் வரும் அதையும் அறுப்பாங்க அதை உளுந்து பேரை தெளிச்சுட்டு அறுப்பாங்க அதை அறுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு திருத்தி உளுந்து பேருன்னு ஒண்ணு கோடையில வந்துரும் அதையும் அறுத்துப்பாங்க ஆக ஒரு தடவை பயிர் வச்சு மூணு தடவை அறுவடை செய்யற வேளாண்மை தமிழர் வேளாண்மை அப்படின்னு நான் சொன்னேன் ஆஹ் அப்படியா அந்த நெல்லு உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த விவசாய உலகம் பத்திரிக்கையில பாரம்பரிய ஒட்டார நெல்லை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஞான பிரகாசம் அவர்கிட்ட நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி அடுத்த இதழிலேயே என் ஞானம் ஐயாவும் சேர்ந்து நின்றுட்டு எடுத்துட்டு அந்த புகைப்படம் வந்திருந்தது அதுக்கப்புறம் எந்த ஆண்டு இருக்கும் அது வந்து ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறுக்குள்ள இருக்கும் ஐயா அந்த நிகழ்வு எனக்கு நல்லா நினைவு இருக்கா இந்த தண்ணீருங்கிற ஒண்ணு வந்து என்ன செய்யுது அப்படிங்கறத நான் தனிமையில ஆராய்ச்சி செஞ்சேன் தண்ணீருங்கிறத வந்து ஒரு பொருள் எவ்வளவு மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது இயற்கைங்கிற பேரில் மழை பெய்யும் போது விதைகள்லாம் முளைச்சிது மேட்டிலேருந்து தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடும் போது அந்த முளைச்சிருந்த செடியெல்லாம் குடிச்சிது திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வெய்ய அடிக்கும் போது காயுது திருப்பியும் தண்ணி இல்லாமல் செடி வாடுது மேட்டிலிருந்து திருப்பி மழை பெய்யும் போது பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுது செடி குடிக்கிறதுக்குள்ளேயே தண்ணி ஓடுது அப்போதான் முதல் தடவையா ஒரு உயிர் அந்த செடி தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக உழவ அறிவோட மனித உயிர் அவன் தான் என்ன செய்யறான் முதல் தடவையா அந்த வரப்புங்கிற ஒன்னு எடுத்து அந்த இடத்துல தண்ணியை நிறுத்துறான் பூமியில பெய்த மழை உனக்கே சொந்தன்னு வரப்பெடுத்து நிறுத்திய முதல் அறிவு தமிழ் அறிவு மண்ணுக்கு அவன் தான் முதல் தடவையா அறிவு ஊட்டுறான் அதுக்கு முன்னிலாம் மண்ணுக்கு அறிவு இல்லை மழை பெஞ்சாவே இருக்கும் பள்ளம் இருந்தா நிற்கும் மேடு இருந்தா ஓடிக்கிட்டே இருக்கும் பெய்ய மழை உனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி நீரை நிறுத்துகின்ற அமைப்பை முதல் தடவையா உழவம் உருவாக்குறான் அப்பதான் அந்த உயிர்களே அங்க துளிர்க்குது நீரின்றி அமையாத உலகுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி பூமியில உயிர்கள் இருக்கு எப்படி பூமியில உயிர்கள் இயங்குதுன்னு ஒரு மாபெரும் ஆராய்ச்சி வந்து திருவள்ளுவனை குறைஞ்சிட்டே இருந்திருக்கு அவன் யோசிச்சு பார்க்கும்போது கடைசியா புரியுது இதுதான் காரணமா நீரின்றி அமையாத உலகு நீர் பூமியில எல்லாத்தையும் அமைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் எழுதணும் அது வந்து ஒரு ஆச்சரியமான செய்தி நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய அறிவியல் செய்தி அது அந்த மாதிரி அந்த வரப்படுத்து நிறுத்தின நீர்ல அவனுக்கு துணையா அந்த நீர்ல நின்று எழும்பி நின்று விளைஞ்ச ஒரு பொருள் தான் அவன் கண்டெடுத்த ஒரு பொருள் தான் நெல் வேற பூமியில எந்த தானியமும் நீர்லேயே நின்று நீர்லேயே எழும்பி நீர்லேயே விளையாது இன்னைக்கும் மடுமுழுங்கு நெல் இருக்கு ஆந்திராவில் போட்டுல போய் இன்னைக்கும் நீ குச்சில நாத்த நட்டு உள்ள சொறாங்க அது உள்ளிருந்து எழும்பி மேல வந்து அப்படியே தண்ணிக்கு மேல வந்து நீட்டா இலைகள் விட்டு காய்க்கும் திருப்பி போட்டிலேயே போய் அதை அறுத்துட்டு வந்துருவாங்க கதிர் விட்டு விளையும் மடு முழுங்கிற நெல் இன்னமும் இருக்கு ஆந்திராவில் நின்றதான் என்னையும் வரலாறு இருக்கு அந்த மாதிரி நம்ம இதுலயும் இருக்கு காட்டி ஏழு ஏழு வயிற்றம் கூட வரும் எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதை கடந்து வரும் ஒட்டடையான் மழைக்கெல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் தாண்டி வரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த நெல்லை வந்து எதுக்காக கண்டுபிடிச்சான்னா பூமியில உயிர்கள் உயிர் வாழ்வதற்கான உயிர் சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறக்காகவே நெல்லுங்கிற ஒன்னையே உழவன் கையில் அடிச்சான் அந்த உழவன் அந்த அவனுக்கு எப்படி தாவரங்களும் இயங்குகிறது ஆற்றல் வந்து சூரியனுக்கு நன்றியோடு விழா எடுக்கிறோமோ அது போல கால்நடைகள் அவன் அவனுக்கு துணையா இருந்து உழுது உழுது அதனுடைய பாலையே அவன் குடிக்கிறான் அதனோடைய வாழ்கிறான் கசையடி பட்டு கொண்டும் அவனோடயே அவனுக்கு வேண்டான்னு சொல்ற வைகோல சாப்பிடுது அந்த வைகோல மிக உயர்ந்த உரமா மாத்தி அவனுக்கே கொண்டு வந்து கொடுக்குது வாழ்நாள் எல்லாம் அவனுடனேயே அவனுடைய மக்களோடு மக்களாக அவனுக்கு தாயாக இருந்து அவனோடு வாடுகிற கால்நடைகளுக்கு ஒரு விழா எடுத்தோம் மாட்டு இந்த மாதிரி இந்த பூமியில நீரை நிறுத்தறதுக்காகவே பூமியில் உள்ள வெப்பத்தை தணிப்பதற்காக சூரிய சமமான வெப்பம் பூமியோட மையத்தில் இருக்கிறதா இன்னைக்கும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இன்னைக்கும் பாலைவனங்களில் நம்மளால உயிர் வாழ முடியாது அண்டார்டிக்க ஆன பனி பிரதேசம் அங்கெல்லாம் உயிர் வாழ முடியாதுங்கிறதுக்காக நிறுத்தின ஒரு மாபெரும்ங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த நெல்லுங்கிற ஒண்ண அந்த உழவன் கண்டுபிடிச்சான் அதற்காகவே அந்த உழவனை இன்னமும் நம்ம பெருமைப்படுத்துறோம் இப்ப என்ன கேட்டீங்கன்னா என் பையனோட பேரை சொல்லி இன்னார் அப்பா உங்களுடைய பையனை சொல்லி உங்க இன்னாரோட அப்பா நீங்கன்னு சொல்லுவாங்க அதே போல அந்த வேலி கட்டின இடத்துக்கு பேரு இருக்கு நெல்லை விதைச்ச இடத்துக்கு திருத்தேலிச்சேரினு பேரு நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு திருநெல்வேலினு பேரு அவன் விதைச்ச நெல்லை விதைச்சதாலதான் இன்னைக்கு பூமி இவ்வளவு பாதுகாப்பா இயங்கிட்டு இருந்தது இன்னைக்கு இல்ல ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வெப்பக்கோளா இருந்த பூமிக்கு உயிர்கள் உயிர் வாடுற சூழல் பாலைவனத்துல நம்மளால வாழ முடியாது இல்லையா அந்த மாதிரி வெப்பக்கோளா இருந்த பூமியில உயிர்கள் உயிர் வாடணும்னா நீருங்கிற ஒண்ணு அவசியம் ஐம்பது ஆண்டுகள் விதம் மண்ணிலேயே கடந்தாலும் முளைக்கவே முளைக்காது ஆழ ஐயாயிரம் வருஷம் உயிரோட இருக்கிற ஆழ மரமா இருந்தாலும் முளைக்கவே முளைக்காது உள்ள போய் அது கையை புடிச்சு அழிச்சிட்டு பாதுகாப்பு நெல்லா இருக்கட்டும் கருவுல இருக்கிற குழந்தைக்கு கூட தண்ணீர்லன்னா உயிர் வாழ முடியாது அப்ப தண்ணீர் ஒன்றுதான் கருவுள்ள புந்து அந்த உயிரோட உயிராண்டு வெளியில வருது அமையாத உலக அப்படின்னு சொன்னா நீரின்றி இயங்காத உலகுன்னு சொல்லல அதுவும் சரிதான் ஆனா ஏன் தெரியுமா சொல்லுல இந்த பூமியில சூரியன் வெளிச்சம் எவ்வளவு போடுதோ அவ்வளவுதான் पडோம் ஒரு ஏக்கர் நிலம்னா அவ்வளவு நீளம்தான் அதுல இருக்கும் ஒரு சென்ட் ஒரு மில்லிமீட்டர் கூட வச்சீங்கனா ஒரு ஏக்கர் ஒரு மில்லிமீட்டர்น தான் நீங்க சொல்ல முடியும் அப்ப ஒரு ஏக்கர்ல எவ்வளவு இடம் இருக்கு அவ்வளவுதான் ஒரு ஏக்கர் நிலத்துல எவ்வளவு காத்து पडுமோ அவ்வளவுதான் இது எல்லாமே இயற்கையாதான் அமைது ஒண்ணே ஒண்ணை மட்டும் நீங்க செயற்கையா அமைக்க முடியும் அதுக்கு பேரு தான் தண்ணீர் நீங்க விரும்பினா அமைக்கலாம் லட்ட ஓடிரும் அதனாலதான் அமைத்தல்ங்கிற சொல்லையே திருவள்ளுவம் போட்டோம் அமைத்தல்ங்கிற சொல்ல போட்டதுக்கே காரணம் அது செயற்கையாக அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பொருள்ல சொன்னது அது அது மாதிரி பூமியில இன்னைக்கு வந்து புவி வெப்பமாயமாதல்ங்கிற ஒரு மிகப்பெரிய தலைப்ப சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தலைப்பே இல்லை நல்லா யோசிங்க பாருங்க நண்பர்களே ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வந்து ஒரு பானையில ஊத்தி அரிசியும் தண்ணியும் ஒன்னா வச்சுதான் நம்ம எரிச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அரிசியும் தண்ணியும் ஒன்னா கலந்து வச்சு எரிக்கும் போது முதல்ல அந்த வெப்பத்தை எது முதல்ல வந்து பானை வாங்கும் அடுத்தது நீர் வாங்கும் சரிதானே அடுத்த நீர் வாங்கிட்டு என்ன செய்யும் அந்த வெப்பத்தை அ நீராவியா மாறி மேலே போகும் எதுவரையில் போகும் அந்த நீராவி வளிமண்டலத்தின் முனை வரைக்கும் போகும் வளிமண்டலத்தின் முனைக்கு போனது என்ன ஆகும் அப்படியே மேகமா ஒரு மேகமா மாறணும் திருப்பி என்னாகும் நீரா மாறி பூமிக்கு வரும் நீரா மாறி பூமிக்கு வரும்போது குளிர்ச்சியா வருமா வெப்பமா வருமா குளிர்ந்துதான் நீரா வரும் சரிதானே அப்ப வெப்பம் என்னாச்சு வெப்பத்தை அங்கேயே விட்டுட்டு இப்போ அந்த நீருக்கு பதிலா அந்த இடத்துல வெறும் மண்ணு ஒரு கிலோ வச்சு எரிக்கிறோம் அப்ப என்ன ஆகுங்க மண்ணு சூடா இருந்தோம் அங்கேயே இருக்குமா மேகமண்டலத்துக்கு போமா அங்கேயே இருக்கும் அப்ப மண்ணு வந்து வெப்பத்தை வாங்கிட்டு அங்கேயே இருக்கும் மேலும் மேலும் வெப்பம் வாங்கிட்டே இருக்கும் நீர் மட்டும்தான் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி செல்கிறது வெப்பத்தை வளிமண்டலத்தின் முனையிலே விட்டு விட்டு மீண்டும் குளிர்ந்து நீராக மாறி பூமிக்கு வருகிறது நம்முடைய முன்னோர்கள் வெப்ப கடத்தியாக நீரை பயன்படுத்தினார்கள் அதற்காகவே பூமியில் வெப்பத்தை கடத்துவதற்காகவே பூமியில் நீரை நிறுத்தினான் தமிழன் அதற்காகவே அவன் நெல் என்ற ஒரு பொருளை மிக நுண்ணிய புள்ளினத்தை சார்ந்த நெல் என்ற ஒரு உணவு தானியத்தை கையிலெடுத்தான் இதுலதான் என் உயிரே இருக்கணும் என்னுடைய வம்சத்து உயிரே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் ஒரு ஏக்கர்ல ஒரு அங்குலம் தண்ணி நின்னா நூற்றி பத்து டன்னுங்கிறது அப்ப ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் நீராவியாக மாற்றணும்னா எவ்வளவு விறகு தேவைப்படும் தெரியுமா சுத்தமாக ஒரு லிட்டர் தண்ணியை நீராவியாக மாற்றணும்னா குறைச்சலாம் நாலு கிலோ விறகு தேவைப்படும் ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் மிச்சம் ஆவியாக்கணும்னா நாலு கிலோ விறகு தேவைப்படும் நாலு கிலோ விறகு ஏரிக்கிற வெப்பத்தை ஒரு லிட்டர் தண்ணி கடத்துதுன்னு அர்த்தம் ஒரு லிட்டர் தண்ணி நாலு கிலோ விறகு வரிக்கிற வெப்பத்தை கடத்துச்சுன்னா ஒரு டன்னு எவ்வளவு வெப்பத்தை கடத்தும் நாலு டன்னு விறகுரிக்கிற வெப்பத்தை கடத்தும் நம்ம ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல எவ்வளவு நீரை தெரியுமா பூமி உள்ளேருந்து எடுத்துருக்கோம் உள்ளே இருந்து வெப்பம் வெளியில வந்துகிட்டே இருக்கு சரிதானே இப்போ பூமி வெப்பமாயிட்டுன்னு விஞ்ஞானிகள்லாம் அலறாங்க காரணம் பூமியினுடைய மைய புயிலருந்து வெப்பம் வருது ஏற்கனவே நம்ம அப்பா அம்மாட்டெல்லாம் என்ன செஞ்சோம்னா வரப்பு உயர்ன்னு சொல்லி வரப்பு உயரத்துக்கு நீரை நிறுத்தினாங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நிலம் உயரும் நிலம் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர பெங்கோல் உயரும் அப்படின்னு பொருள் சரிங்களா அந்த வரப்பு உயர்ந்துன்னா ஒரு அங்குலம் தண்ணி நூத்தி பத்து டன்னுனா ஒரு அடி தண்ணி எவ்வளவு பாருங்க இவ்வளவு தண்ணியும் யார் ஆவியாக்கணும் பூமி உள்ளே இருந்து வர்ற வெப்பம் இவ்வளவு தண்ணியும் ஆவியாக்கணும் அந்த வெப்பத்தை பூரா இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு ஆவியா மாதிரி மேலே போயிடும் அப்ப பூமியில வெப்பமே இருக்காது இப்போ நம்ம தண்ணிய பூரா கோடான கோடி தண்ணு தண்ணிய வந்து பூமி உள்ளே இருந்து எங்கெல்லாம் மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டோம் அண்டார்டிகா பிரதேசம் கடுமையான பனி பிரதேசம் அங்க மனிதர்களே நடமுடியாது ஆர்டிக் பிரதேசமும் கடுமையான பனி பிரதேசம் அந்த இடத்துல உள்ள பனிமலைகள் உருகிறதுக்கு காரணம் சூரியன் கிட்டே இருந்து வர்ற வெப்பம் இல்லை பூமியின் உள்ளிருந்து எழும்புகின்ற வெப்பத்தாலதான் அந்த மலைகள்லாம் உருகுது அந்த வெப்பாவில உள்ள பனி பிரதேசத்திலிருந்து கடத்த முடியாது பூமத்தியராக பிரதேச செங்குத்தான கதிர்கள் விடுற இடம் சூரியனுடைய கதிர்கள் அங்க வாழவே முடியாது அதனால என்ன செஞ்சான்னா மனிதர்கள் வாழ தகுந்த பூமியின் தென்பகுதியை தேர்ந்தெடுத்து கடலுக்கு எதிராக மழை நீரை நிறுத்தி அதிலிருந்து வெப்படத்தினான் இதற்காகவே நெல் என்ற ஒன்று பொருளை கண்டுபிடித்தான் தமிழ் அவன் கண்டுபிடித்த நெல் தெற்காசிய நாடுகள் முழுவதும் பயிரிடப்பட்டு ஜப்பான் சீனா இந்தோனேசியா தாய்லாந்து பர்மா மலேசியா இந்தியா இலங்கை இப்படியே பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா பிலிப்பைன்ஸ் இன்னும் நிறைய தெற்காசிய நாடுகள் முழுவதும் நெல்லோட ஆயுள் எவ்வளவு தெரியுங்களா நெல்லுன்னு பேர் ரெண்டு சேர்ந்தாலும் அந்த இடத்துல நெல்லுன்னு சொல்லுது இப்படியாக பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துகின்ற வேலையை நின்று செஞ்சு கேட்டுக்கொண்டிருப்பது ிய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை சுபா நீரை நிலைநிறுத்துறது பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கிட்ட ஆமாரம்யா நீரை நிலை நிறுத்துறதுல நெற்பயிரோட பங்கு என்னன்னோ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சதாச்சே நரசிங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்க டி ஞான அவங்க தமிழர் வேளாண்மை பத்தியும் அதுல இருக்கிற அறிவியல் பின்புலத்தை பத்தியும் நமக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வரப்போற பகுதியிலயும் என்ன சொல்றாங்கன்னு நிகழ்ச்சிய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாலு கிலோ வரங்குல இருக்கிற வெப்பத்தை ஒரு லிட்டர் தண்ணி கடத்ததுக்கு போச்சு இந்த தண்ணி என்ன செய்ய திருப்பி வெப்பத்தி மீண்டும் நாலு கிலோ விரங்கரிக்கிற வெப்பத்தை கடத்திரும் திருப்பி அடுத்த வருஷம் நாலு கிலோ விரங்கரிக்கிற வெப்பத்தை கடத்தும் ஒரு லிட்டர் தண்ணி பேசிட்டு இருக்கோம் சரிங்களா அப்ப ஒரு லிட்டர் தண்ணி அம்பது வருஷத்துல வெப்பத்தை கடத்திருக்கு இருநூறு கிலோ வரங்கரிக்கிற வெப்பத்தை ஒரு லிட்டர் தண்ணி ஐம்பது வருஷத்துல கடத்திருக்கோம் நம்ம ஐம்பது ஆண்டுகள்ல எவ்வளவு நீரை பூமி உள்ளேர்ந்து எடுத்திருக்கோம் யாருக்கும் சொல்லவே தெரியாது நம்ம அப்பா மாட்டம் தண்ணி எடுத்தது எப்படி தெரியுமாட்டேதான் சும்மா சீச்சுட்டு ஊத்து ஊத்து தோன்றும்னா தண்ணி வரும் ஒரு மா அதிகமான சுரக்க தண்ணியை எடுத்துன செய் மாட்டுந்துச்சு வருமாட்ட மாதிரி சரிங்களா ஒரே நேரத்தில் கிடையாது அதற்காக தான் என்ன செய்யும் நீரை ஆவியாக்குவதற்காக வரப்படுத்த ஒரு டம்ளர் தண்ணியை நிலத்தில் நிலத்தில் இருக்கிறதும் ஏன் பூமி உள்ளே இருந்து வர வெப்பமும் அதை சுலபமா தாக்க முடியும் சூரியன்கிட்ட இருந்து வர வெப்பமும் சுலபமா தாக்க முடியும் குளத்துல தண்ணீர் பெருமளவுல இருக்கு அது வந்து நிலத்தோட விளிம்புக்கு கீழே இருக்கு அதனால அதை சீக்கிரமா தாக்க முடியாது சூரியனும் அதை சீக்கிரம் தாக்க முடியாது இது நிலத்து மட்டத்திலேயே இருக்கு அதனால சுலபமா தாக்க முடியும் அதனாலதான் என்ன செஞ்சான் நிலத்துல வரப்புன்னு ஒன்னு எடுத்து அவ நீ நிறுத்தணும் வரப்போட முக்கியத்துவத்தை சொல்லிட்டு வரீங்க சொல்லிட்டு வர நீரை ஆவியாக்குறதையும் சொல்லிட்டு வர நீரை ஆவியாக்கணதுனாலதான் மேகம் வந்தது மேகம் வேணும்னாலே நீரை ஆவியாக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சது அப்பதான் பூமியில வெப்பட முடியும் மீண்டும் மீண்டும் நீரை பூமிக்கு கொண்டு வர முடியும் இதற்காகவே மிக அதிகமாக நீரை நிறுத்தி அதிலேயே விளைகின்ற நெல் என்ற தானியத்தை தன்னுடைய உணவுப் பொருளாக கையில உழவன் ஒரு வாழை மரத்துக்கு உள்ள தண்ணி தேவையில்ல தேக்க மரத்துல ஒரு மூணு அடி வாயிரம் தண்ணியை நிறுத்தி பாருங்களா ஒரு வருஷத்துக்கு பொதுவா உழவங்கிற ஒருத்த வந்து வேளாண்மை செய்யறான் இதத்தான் எல்லாருமே சாப்பிடறோம் இல்லீங்களா அவன் வந்து இன மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் உலகத்தில் உள்ள எல்லா உழவனும் அப்படித்தான் அவன் தான் இனத்துக்காக மட்டுமே உற்பத்தி பண்றதில்ல தான் ஜாதிக்காக ஒரு பெருமை எந்த உழவனுக்கு இல்லாத ஒரு பெருமை தமிழ் உழவனுக்கு அவன் நிறுத்தின தண்ணியால தான் பூமி இன்னைக்கு வெப்பத்தை கடத்தி உயிரோடு இருந்தது அவன் நிறுத்தினாங்க அந்த ரெண்டு மாசங்கள்ல பெய்த மழையை மட்டுமே அவன் வரப்படுத்தி நிறுத்தம் போர் போட்டு ஓட்ட போட்டு எடுத்து பாய்ச்ச முடியாது தானாவே தண்ணி கிடைக்காது அந்த ரெண்டு மாசங்கள்ல பெய்த மழையை மட்டுமே தூய மழை நீரை நிலத்துல நிறுத்தணுங்கிற நெல்லை நட்டு அந்த நீரை நீரா மாத்தி மேகமா உருவாக்கணும் ரெண்டு மாசத்துல பெஞ்ச மழை வரப்படுத்தி நிறுத்தினதும் அடுத்தது மார்கடி தை வந்தது அப்ப சூரியன் வந்து நீல்வட்ட பாதையில சூரியன் விட்டு விலகி இருக்கிற நாள் எப்பன்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை விண்ணிலிருந்து குளிர்ச்சியை பூமி மிக அதிகமா உள்வாங்கற நாள் சூரியனை விட்டு வெகு தொலைவுல தள்ளி இருக்கிற ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சதும் திருப்பி தை மாசம் பிறந்ததும் கோடை துவக்கம் உத்தராயணம் சொல்லுவாங்க சரிங்களா அப்ப என்ன செய்யும் சூரியனை நோக்கி பூமியை நகர்கின்றனால் அப்ப சூரியனுடைய வெப்பம் அதிகமா பூமியை தாக்கும் உள்ள மழையை நின்று பூமி உள்ள மையத்திலிருந்து வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பூமி இவன் நிறுத்த முயற்சி பண்ணும் ரெண்டும் சேர்ந்து முடிஞ்ச உடனே மாசம் ரெண்டும் சேர்ந்து சூரியன் எவ்வளவு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதாவது எப்படி மணி வரைக்கும் வெயில் தாக்காது மார்கழி மாசம் ஆயிரம் வந்துடும் அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் மைப்பசி கார்த்தியல்ல ஆவியா போன தண்ணி கொஞ்ச தூரம் மேல போன உடனேயே மேகமா மாறி உசக்க போக முடியாது ஏன்னா அவ்வளவு இது பார்த்தா மேல எங்க பார்த்தாலும் குளிர்ச்சி இருக்கு வலிமன்றத்துல அதனால உடனே திரும்பி மீண்டு வந்துடும் முன்பனி காலம்னு சொல்லுவோம் அதாவது பொழுது போன உடனேயே பணிபெய்ற நாள் சத்தியமான உண்மையின் அடிப்படையில வாசல தோண்டி பொங்கல் வைப்பாங்க சூரியனும் பூமியும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த உழவ நிறுத்த நீரை ஆவியாக்கிட்டு இருக்கும் காப்பி குக்கர்லாம் பாலை ஊத்தி அரிப்போம் குக்கர்ல தண்ணி ஊத்தி எரிப்போம் கொஞ்சோண்டு தண்ணி வைப்போமா நிறைய கொஞ்சோண்டு தண்ணி வைப்போம் அந்த ஒரு விசில் அந்த பிரஷர் வரும்போது என்ன செய்யும் ஒட்டை நீரா பாத்துருக்கோம் ஒருத்திட்டு போவோம் அவ்வளவு அழுத்தம் அவ்வளவு பிரஷர் அந்த கொஞ்சோண்டு நீர் ஆவிய அவ்வளவு அழுத்தமும் அவ்வளவு ஆற்றலும் வந்துடும் இவன் நிறுத்துற தண்ணி ஐப்பசி காற்றில பெஞ்ச மழையை தலையில நிறுத்தி இவன் ஏற்படுத்துற நீராவி சூரியனும் பூமியும் போட்டி போட்டுக்கிட்டு எப்பயிலருந்து எரிக்குதுங்க மார்கடி தை மாசி பங்குனி போக போக வெயிலோட உக்கரம் அதிகம் சித்திரை அக்குனி நட்சத்திரம் கத்திரி வெயில் நூற்றி டிகிரி ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு எரிச்சு இந்த நீராவியை பூரா ஆவியாக்கும் ஒரு லிட்டர் தண்ணி கொஞ்சோடு ஆயிரத்தி முன்னூத்தி லட்சம் டன்னு எத்தனை லட்சம் ஏக்கர் பண்ணுங்க வாரிக்காலத்துல ஒரே ஒரு பயிர் நெல்லு பயிர் இவ்வளவு தனியா ஆவியா போச்சுன்னா மேல எவ்வளவோ அழுத்தம் மேல நேரா மேல் நோக்கி தானே போகும் மேல் நோக்கி போகும் அவ்வளவு ஆவி என்ன செய்யும் எங்க போகும் வளிமண்டத்துல நிக்கும் ஒரே இடத்துல நிக்கமா கடல்ல இவ்வளவு ஆவி மேல போயிருக்குமா இவன் தரையில நிறுத்துன அளவுக்கு போயிருக்குமா போயிருக்காது தரையில தான் மிக அதிகமான வெப்பம் இருக்கு குளத்தில இருந்து இவ்ளோ தண்ணி ஆவியா போகாது கடல்ல இருந்து இவ்ளோ தண்ணி ஆவியா போகாது அழுத்தம் ஏற்பட்டுறாங்கல ஏற்படுற மாதிரி நீராவி எஞ்சில ஏற்படுற மாதிரி அழுத்தம் அதிகரிச்சு இந்த அழுத்தம் எங்கடா போறதுன்னு தெரியாது பளு அதிகமா காத்தடிச்சு திறந்து விட்டா என்ன செய்யும் எங்க அழுத்தம் குறைச்சலா இருக்கும் அங்க வரும் அதான் வெளியில வரும் பிரஷர் குக்கர்ல திறந்து விட்டீங்கன்னா அழுத்தம் குறைச்சலா இருக்கிற வெளிக்கு வரும் அதனால இது என்ன செய்யும் அழுத்தம் குறைச்சலா இருக்கிற கடல் பகுதியை நோக்கி அந்த நீராவி போகும் சரிங்களா மாசி மாசம் துவங்கி மாசினாலே மேகம்னு ஒரு அருளம் உண்டு தெரியுங்களா ஏன்னா அப்பதான் மாசி மாசம் வெண்பஞ்சு கூட்டம் மாதிரி மேகங்கள் வானத்துல போவோம் இவன் நிறுத்த நீர் தான் மாதிரி மேகங்களா ஒலா போயிடுவோம் அது என்ன செய்யும் அழுத்தம் அதிகரிச்சு சித்திரை மாச கடைசியில அழுத்தம் அதிகரிச்சு கடல் பகுதியை நோக்கி போகும் நிலத்திலிருந்து கடல் பகுதியை நோக்கி போகும் ஆணி ஆடி ரெண்டு மாசமும் அடிச்சுட்டு போகும் அந்த காத்துக்கு என்ன பேரு தெரியுங்களா ஆடி காத்துன்னு பேரு ஆடி காத்து என்ன செய்யும் அதோட பவர் எவ்வளவு இன்ஜின் உள்ள இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணி இருபத்தி மூணு கேரட் எடுத்துட்டு போச்சு ஆடி காத்து எவ்ளோ அழுத்தத்தோட மேல போயிருக்கு பாருங்க அம்மிக்கல்லாம் தூக்காது அவ்வளவு நீரை ஆவி ஆக்கி இருக்கிறோம் நம்ம அதனால இது போச்சு ஆடியில காத்து அடிச்சா ஐபிசி மழை வரும் அதுக்கு என்ன அர்த்தம் ஆடியில காத்து அடிச்சாதான் ஐபிசில மழை வரும்னு ஒரு பொருள் இருக்கு இல்ல அதிகமா இருந்த அழு கடல் நோக்கி போயிட்டு அழுத்தம் இல்லாம போயிருக்கும் காத்து வெளியில போயிட்டு பிரஷர் குக்கர்ல இருந்து அழுத்தம் வெளியில போயிட்டு இங்க அழுத்தம் குறை அழுத்தம் குறைஞ்சா போச்சு இப்ப அங்கே போனதும் பிரிப்பு அதுதான் அங்க கடல் பகுதியில குளிர்ந்து ஏற்கனவே கொஞ்சோண்டு நீராவி இருந்தது பாருங்க அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு ஐப்பசில திரும்பி நிலத்துக்கே வரும் இவன் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு மிக அதிகமா கடல் பகுதியில இருந்த நீராவியும் எடுத்துட்டு கடல் மட்டம் உயர்ந்து விடாமலும் அந்த தூய நீரை கடல்ல உப்பு கலந்த தண்ணி தூய்மையான நீர் ஒரு நாய் செத்து கிடக்குன்னு வச்சுங்களேன் அது மேல கசகச நீரமா இருக்கு அந்த தண்ணியும் ஆவியாயிதான் மேல போகுது இல்லைங்களா அது மேகமா மாறி அதுவும் தான் வரும் அத நம்ம நாய் செத்து கிடந்த தண்ணின்னு நினைப்போமா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தூய்மையான நீர் மழை நீர் நாய்மல இருந்த தண்ணியும் தான் போயிருக்கு அது மாதிரி கடல்ல இருக்கிற உப்பை கூட மிக சுத்தமா வடிகட்டி நீராவியா மாத்தி தான் சூரியன் எடுத்துட்டு போய் அவ்வளவு தூய்மையான மேகங்களை உருவாக்கி அதை தான் நீரா கொண்டு வருது அதை உழவா நிலத்துல கொண்டு வந்து ஊசலாம் தன்னுடைய எளிமையான பாதங்களின் கீழ் இந்த பூமியினுடைய வலிமையை தீர்மானித்தவன் தமிழ் உழவன் அவ்வளவு மேகத்தையும் கொண்டு வந்து நிலத்துல பொழிய வச்சு நிலத்திலே நிறுத்தம் உயர்ந்து விடாமல் இருப்பதற்காக பூமியில் இருக்கும் வெப்பத்தை தனிப்பதற்காக பூமியில் உயிர்கள் உயிர் வாழ்வதற்காக தி எக்ஸ்டென்ஷன் சரியா அந்த பூமியினுடைய நிலைத்தன்மையை நிலை நிறுத்துவதற்காக வேளாண்மை என்ற ஒன்றை அறிவறிந்த தமிழர்கள் கையில் எடுத்தார்கள் என்ன சுபா நிகேஷ் எப்படி இருந்தது ரம்யா நிகழ்ச்சி ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு தமிழர் வேளாண்மையில என்னென்ன அறிவியல் உண்மைகள் இருக்கு பத்தியா சரியா சொன்ன தமிழர்கள் வகுத்த ஆறு மாத காலங்களில் காசம் ஐயா அவங்க இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆர் வெங்கடேஸ்வரன் சார் அவங்க சுபா இது இன்னையோட முடிய போறது இல்ல நாளைக்கும் இவங்க பேச தமிழர் வேளாண்மை அதுல உள்ள செயல்முறைகளை பத்தி